तापत्रय विनाशाय तन्मयं சச்சிதானய விஷோத்தியேத்தவே தாபத்தய விநா நன்தயன் மூப்பூஜயமாயா சேவையா அதிதௌஹ் யஜதீஸ்வரமாத்மானம் அச்சிரான்முச்சியேஹிசா ஆவிர்ஹோத்தர் நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு ஸ்லோகங்களோடு அவர் பூர்த்தி பண்ண போறார் அவருடைய உபதேசத்தை கடைசியாக இங்கே சொல்லுகிறார் ஆத்மானம் தன்மயம் தியாயன் தன்னை அந்த பகவானுடைய மயமா தியானம் பண்ணிக்கணும் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மை விவாகம் அஸ்மின்னு சந்தியாவந்தனத்தில் சொல்கிற வழக்கம் இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த சமஷ்டிக்கு அதிபதியான கடவுள் அவராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பூஜையெல்லாம் பண்ணினத்துக்கு பிறகு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் ஆவிர்ஹோத்ரர் ஆக ஆத்மானம் தன்மயம் தியாயன்னு ஆத்மானம்னா தன்னை தன்மயம் அப்படின்னா அந்த பகவானுடைய மயமாக தியாயன்னு தியானம் செய்து கொண்டு ஹரேஹே மூர்த்தி சம்பூஜையே அந்த ஹரியினுடைய ரூபத்தை அது ராமரூபமோ கிருஷ்ணரூபமோ பூஜை பண்ணணும் நன்றாக பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜை பண்ணத்துக்கு பிறகு சேஷாம் சிரசி ஆதாய அந்த பூஜை பண்ணினத்தினுடைய அந்த புஷ்ப பிரசாதம் அவற்றை தலையில் வைத்து கொண்டு அந்த சத்காரம் நன்றாக மரியாதை செய்யப்பட்ட அந்த பகவான ஸ்வதாம்னி உத்வாஸ்ய சிரசி சேஷாம் ஆதாய அப்படின்னு சொல்லலாம் அதாவது பகவானை யதாஸ்தானம் பண்ணிட்டு அதாவது அவர் இருந்த இடத்துக்கு மீண்டும் எழுந்தருளும்படி செஞ்சுட்டு அவருடைய பிரசாதத்தை தலையில் கொண்டு அது மாத்திரம் பண்ணினா போராது இது வந்து ஏகமூர்த்தி உபாசனை விஸ்வரூப உபாசனையும் பண்ணணுங்கிறார் ஆவிர்ஹோத்ரர் ஏவம் இவ்வாறே அக்னி அர்க்க தோயாதௌ அதிதௌ ஹிருதயேச்ச அக்னி நெருப்பிலையும் பகவானை பார்க்கணும் அர்க்கம் சூரியன் தோயாதௌ ஜலம் முதலானவைகளிலும் நதி சமுத்திரம் முதலானவைகளிலும் அதிதவ் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி அதிதின்னா சன்னியாசின்னு அர்த்தம் இருக்கு யாத்ரீகராக போகக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி ஹிருதயே சன்னுடைய ஹிரதயத்திலும் இருக்க பகவானை யகா யஜதி ஆத்மானம் ஈஸ்வரம் யஜதி ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிற அந்த ஈஸ்வரனை வெளியிலையும் பார்க்கிறான் அகத்திலும் புறத்திலும் எங்கும் அந்தர் பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு சொன்னபடி எல்லா இடத்திலும் இறைவனை தரிசனம் பண்ணுறது அப்படி பண்ணினால் என்ன ஆகிறது சகா அச்சிராத்து முச்சியத்தே அந்த ஜீவாத்மா விரைவில் மோக்ஷத்தை அடைகிறான் இந்த சரீரத்திலேயே அமைதியான ஆனந்தத்தை உணர்கிறான் இந்த சரீரத்தை விட்ட பிறகு மீண்டும் அவன் எந்த சரீரத்தையும் எடுப்பதும் இல்லை என்பது இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் இந்தளவுல மூன்றாவது அயம் பூர் ஆகிறது ஆன்தன்மயம் தியன் மூப்பூஜய சுதா சத்மர்கத அதிவு ஹேச்சீஸ்வரமாத்மாச்சி ச இது ஸ்ரீமத் பாகவத்தை மகாபுராணே பாரமஹம் ஏகாத எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்களது மொபைலை பெற எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு எட்டு எட்டு நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி